அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு அன்பின் வழி அது உயிர்நிலை அகுதிலார்க்கு போர்த்த உடம்பு திருவள்ளுவர் இந்த அன்புடைமையை நிறைவு செய்கிறார் எல்லாவற்றையும் சேர்த்து உடன்பாட்டு முறையிலையும் எதிர் முறையிலையும் சொன்னார் அன்பு இருந்தா எவ்வளவு சிறப்பாக இருக்கும் வாழ்க்கை அன்பு இல்லைன்னு சொன்ன அந்த வாழ்க்கை பயனற்றது எலும்பில்லாத புழு மாதிரி பாலைவனத்தில் இருக்கிற வர வறண்டு போன மரம் மாதிரி இப்படி உதாரணங்களையெல்லாம் சொன்னார் இப்போ கடைசியாக முடிக்கிறபோது சொல்லுகிறார் வாழ்க்கைக்கு ஜீவ நாடியே அன்பு தான் மனித உடம்புன்னு சிறப்பாக சொல்ல முடியும் அன்பை முதலாக வச்சு இருக்கணும் மற்றது கூட எதை சொன்னாலும் பிரியமாக இருக்கணும்னு சாஸ்திரங்கள் அடிக்கடி பார்க்குறோம் அன்போடு பேசணும் அன்போடு செயல்படணும் அன்பு இல்லைன்னு சொன்னால் அந்த வாழ்க்கைக்கு ஒரு மதிப்பே இருக்காது அதை இங்கே தெளிவாக சொல்கிறார் அன்பின் வழியது அன்பின் வழினால் அன்போடு கூடியிருந்தால் தான் அன்பு வழி அர்த்தம் அன்பின் வழியது உயிர்நிலை அன்பு முதலாக அதன் வழி நின்ற உடம்பே உயிர் நின்ற உடம்பாவது அப்படிங்கிறார் பெருமேலழகர் முதல் முதல்ல நிற்க வேண்டியது அன்பு தான் இந்த மனித உடலில் சிறப்பாக இருக்கிறது என்னதுன்னு கேட்டால் முதல்ல அன்பு அந்த அன்புக்கு பின்னால அறிவு இருக்கிறதுங்கிற விஷயம் வேற அதன் வழி நின்ற உடம்பே உயிர் நின்ற உடம்பு அன்பு வேற உயிர் வேற இல்லைங்கிறார் ஜீவன் வேற பிரியம் வேற அன்பே உயிர் உயிரே அன்பு அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்றார் அன்பில்லாத உடல் வாழ்க்கை உயிரற்ற வாழ்க்கை உயிர் இருந்தாலும் அன்பு இல்லை என்றால் அது உயிரற்ற வாழ்க்கைக்கு சமம் என்பதுதான் கருத்து அன்பின் வழி அது அன்பு வழியில் உயிரானது உடம்புல நிற்கணும் அப்படி இல்லைன்னா அகுதிலா இருக்கு அன்பில்லாத உயிர் இருக்குமானால் உடம்புகள் இருக்குமானால் அது என்னென்னா எலும்பை தோலால் போத்தி வச்சிருக்கு அதில் ஒன்றும் மதிப்பு இல்லை என்ன வாழ்ந்து கொண்டு பிணம்னு சொல்லணும் உயிரோடு இருக்கிற பிணமே தவிர அன்பு இருந்தால் தான் இது உயிருள்ள உடம்புன்னு சொல்லலாம் அன்பு இல்லை என்றால் உயிரு இருந்தாலும் உயிரற்ற பிணத்திற்கு சமந்தான் என்பது கருத்து இதில் ஒரு முக்கியமான கருத்து என்னென்னா குடும்பத்தில் அன்பு ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப வற்புறுத்துறார் திருவள்ளுவர் அதை ரொம்ப அழகாக சொல்லுகிறார் பரிமேல் அழக குடும்பத்துக்கு ரொம்ப ரொம்ப ஜீவ நாடியாக இருப்பது அன்பு தான் கணவன் மனைவிகிட்ட இருக்கக்கூடிய குழந்தைகள்கிட்ட இருக்கக்கூடிய அன்பு தான் இல்லறத்தோட பிரயோஜனத்தை தரலேன்னா இந்த உடம்பு பயனற்றது ஆக ஏழு எட்டு ஒம்பது பத்து இந்த நாலு குரல்பாக்கள்லையும் அன்பு இல்லை என்றால் அதனால வாழ்க்கை பயனற்றது என்று அன்பினுடைய அவசியத்தை எதிர்மறையிலே நமக்கு உணர்த்தி இருக்கிறது அன்புடையவர்கள்தான் உயிருள்ளவர்கள் அன்பில்லாதவர்கள் பிணத்திற்கு ஒப்பானவர்கள் என்று இந்த குரலிலே சொல்லி இருக்கிறார் இதுதான் சாரம் அன்பின் வழியது உயிர்நிலை அகுதிலார்க்கு இன்பு போர்த்த உடம்பு எல்லோருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் வாழ்க வள்ளுவம் வளர்க மனிதநேயம்